பொரு மோட்சத்துக்கு வெளியையும் அந்த மரங்கள் சொல்லுவார்கள் அப்போ சோறு மோட்சம் எங்க இருக்குது திருமாசம் இடம் சண்டேசர் பூசை பண்றார் அப்போ தகமனார் அந்த பூஜையில சிவலிங்கத்தை உதைக்கிறான் அந்த பாதகத்து அந்த தன்னுடைய தந்தையன்றும் பாராது தந்தையினுடைய காலை வெற்றார் வெற்றது பாதகம் தந்தையின் காலை வெற்றது பஞ்சமா பாதகத்துல ஒண்ணும் அது மட்டும் இல்ல தந்தை ஒரு பிராமணர் பிராமண காலை வெட்டினாலும் ஒரு பாதகம் அந்த பாதகமாகிய காரியத்தை செய்த சண்டேசருக்கு என்ன கிடைச்சது சிவபெருமான் கொடுத்தார் மோட்சம் கொடுத்தார் அதாவது சண்டேசர் என்ற பதவி உயர் பதவி கொடுத்தார் அப்ப பாதகமே சோறு பற்றி அந்த பாதகம் சண்டேசருக்கு சாப்பாடு போட்டு அர்த்தம் பண்ண முடியுமோ அங்க சோறுங்கிற வார்த்தைக்கு உயர் பதவி மோட்சம் என்றுதான் அர்த்தம் பண்ண முடியாது மடங்களாம் என்பது மோட்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தருகின்ற இடம் மடங்கள் அதோடு சாப்பாடும் கிடைக்கும் என்பது அந்த ரெண்டு பொருளும் அதுல அமைஞ்சிருக்கிறது இப்படி அந்த ஊர் சிறப்பிச்சு கொண்டே வர்றார் அப்படி வருகிற காலத்திலே அதிலே ஒரு தெரு சக்கரப்பாடி தெரு சக்கரம் அப்படின்னா வட்டம் சக்கரம் என்ற வார்த்தைக்கு வட்டம் ஒரு செக் எடுக்கணும் அது வட்டம் சுத்தி வருது வட்டமற்றமா சுற்றுறதுனால செக்குரம்னா பொதுவா வட்டம் ஒரு அந்த செக்கை சுத்தி சுத்தி சுத்தி தான் எண்ணம் எடுக்கணும் அதனால சுற்றி சுற்றி வட்டம் வட்டமாக வர வேண்டியதுனால சக்கரம் சக்கரமா சுற்றி வந்து என்ன எடுக்கிறதுனாலே அந்த செக்குக்கும் என்ன பெயர் சக்கரம் அந்த செக்க வச்சு தொழில் செய்கிற வாணிகர்களுக்கும் சக்கரத்தார் அந்த சக்கரத்தார் வாழ்கிற தெருதான் சக்கரப்பாடி அப்ப செக்கார் வாழ்கிற வாணியர்கள் வாழ்கிற தெரு அது இந்த திருவற்றியூர்ல ஒரு தெரு ஒண்ணு எயிலனையும் முகில் முழங்கிறைவேலையின் முழக்கும் மேகம் முழங்குகிறது கடல் ஒரு பக்கம் முழங்குகிறது பயில் தருள் பள்ளியம் முழக்கும் கோயில்கள்ல பல வாக்கியம் ஒழிக்கிறது முறை தெரியா பதி எதனுள் அந்த ஓசை அப்படி காது கொடுத்தா இது கோயில்ல வாக்கியம் முழுவா அல்லது மேகம் தான் இப்படி முழங்குதா கடல்ல இருக்கிற ஒலி பிடிக்கத்தான் சந்தேகம் தெரியலையா எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது மூணு ஒலியும் சேர்ந்து ஒலிக்குது மூணு விலை எது இப்போ இந்த நேரத்தை வைத்துக் கொண்டிருக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒலி செய்கின்ற திருவத்தி ஊரிலே வெயில் அணி பண் அணி முதலாம்பிழு பொருளா அவன் விளங்கும் பல சிறந்த பொருள்கள் பிரகாசிக்கும்படியான தயிலவினை தொழில் தைலம் எண்ணெய் ஆட்டுகிற தொழில் எண்ணெய் எடுக்கிற தொழிலுக்கு தைலம் ால் எு திலம் என்ற வார்த்தை திலத்திலேந்து கிடைக்கிற எண்ணெய் இருக்குவார்கோ அதுக்கு பெயர் தைலம் திலவத்தமை திலம் என்றால் எள்ளு எள்ள அளவு பிரமாணமாக பொருளை அழகு எடுத்து ஒரு பெண்ணை செஞ்சால் அதுக்கு திளத்தமைன்னு பெண்ணுக்கு பெயர் அது திலம் என்றால் எள்ளு அந்த எள்ளை வைத்து எடுக்கிற எண்ணெய்க்கு தைலம் என்று பெயர் உண்டாகி அப்ப நல்லென்னைக்கு தான் தைலம்னு பெயர் தைலம் என்பது நல்லெண்ணெய்க்கு தான் உரியது அதனால தை இளவினை தொழில் மரபு நல்லெண்ணெய் உண்டாக்கும்படியான தொழில் மரபை அந்த வாணியர் மரபிலே சக்கரப்பாடி தெருன்னு ஒரு திரு திருவத்தியூர்ல இருந்தது அக்குலத்தின் செய்தவத்தால் அவன் இம்மி அந்த குலம் செய்த அவர் பிறந்தார் மிக்க பெரும் செல்வத்து நீ விளங்கினார் பெரிய பணக்காரர் தக்க கலியனார் அவர் பெயர் கலியர் எனும் நாமும் தலை நின்றார் முக்கன் இறைவக்கு உரிமை திரு தொண்டின் நெறிமுறையார் அவர் நெறிமுறை நெறி முயல்வா சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு வருகிறார் அந்த பெருமாள் அவற்றை என்ன இருந்தது என்ன தொண்டு செய்யலான்னு பார்த்தார் விளக்கு போடும் அப்ப நல்லெண்ணையால விளக்கு போட்டாரு அவர் ஆடுற செத்து ஆடுறது கூட நல்லெண்ணான் நல்லெண்ணெய் எடுத்து போய் கோயில விளக்கு எல்லையில் பல் கோடி தனத்து இறைவராய் செல்வத்துக்கு தலைவராய் இருந்தார் இப்படித்தான் செல்வ நெறி பயனளித்து திருவற்றித்தொள்ளை மழ விடையார்களும் அதாவது கற்பக்கரகத்துக்கு உள்ளேயும் கோயிலுக்கு உள்ளேயும் வழியான திருவெல்லாம் விளக்கு போட்டார் கோயில் என்பது கற்பக்கிரகம் கற்பக்கிரகத்துக்குள்ளேயும் கற்பகத்துக்கு வெளியில பிரகாரத்திலும் விளக்கு போட்டார் புறம்பும் அல்லும் நடும் பகலும் இரவையும் விளக்கேத்தனர் பகலையும் விளக்கேத்தனர் கோயில் திருவிளக்கின் அணிவித்தார் விளக்கேற்கிறதே இவருக்கு தொண்டாக இருந்தது நிறைய செல்வம் இந்த கோயிலுக்கு தொண்டு செய்தார் திருவிளக்கெடுநாளெல்லாம் எடுத்து எழித்து இவர இப்படி அவர் திருத்தொண்டு செய்து கொண்டு வர்ற காலத்துல இறைவன் பார்த்தார் இவர் எந்த காலத்தையும் செய்வார் கையில பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொண்டு செய்வார் தெரிஞ்சுக்கிட்டு அதனால இறைவன் என்ன பண்ணா இவர சோதனை பண்ணணும்னு இவர்த்த இருந்த பணத்தை இப்ப இந்த பின்னை வீட்டுல இருந்த எல்லா பொருளும் குறைந்து போக பின்ன யுத்தம் நிலை திருப்பணியில் பேராத பேராலர் தன் தொண்டை விடாம செய்யறார் வறுமறவில் உள்ளோர் தங்க ஜாதிக்காரங்க வீட்டுல போய் என்ன இருந்தா கொடுங்க நான் வித்து கொண்டு வந்து உங்களுக்கு பணம் தர்றேன் விற்கிறதுக்காக கொஞ்சம் கூலி கொடுங்க கேட்டார் அந்த அளவுக்கு ஏழையா போச்சு இவர்கிட்ட இவர் செல ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க இவர்கிட்ட வாங்கிட்டு போய் விற்பாங்க போய்விட்டது இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா இவர்கிட்ட செக்கு இல்ல அதனால இவர் எண்ணெய் ஒரு வீட்டுல இருந்து எண்ணெய் வாங்கிட்டு போய் கடத்தர்லாம் வித்து அல்ல வர்ற கொஞ்சம் கூலி வாங்கி வாழ்ந்தாராம் பலமுடையார் பால் எண்ணெய் கொடுகோய் கூலி கொல முயலும் செய்கையும்வர் கொடாமையின் அப்புறம் கூலிக்கு இந்த நெல்லு விற்கிற எண்ணெய் விற்கிறவர்களும் இவருக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற யார்ட்டையோ கொடுத்துடுறாங்க இவருக்கு அதுவும் கிடைக்கல எண்ணெய் வாங்கிட்டு போய் விட்டா இவருட்டு கிடைக்கல சரி அப்புறம் செக் ஆடுற இடத்துக்கு போனார் தளரும் மனமுடை அவர்தான் சக்கரத்தில் எந்திரம் புரியும் சக்கர எந்திரம் சக்கர எந்திரம்னு போட்டா இருப்பாங்க செக்காகியந்திரம் சக்கரம்னா செக்கு செக்கு என்ற எந்திரம் வேலை செய்கிற இடத்துக்கு போனார் களனில் வரும் பணி செய்து அங்கே என்ன வேலை செய்யணுமோ செஞ்சார் தானே எல்லை போட்டு அந்த மாடை அடிச்சு ஓட்டி அதுல தைலத்தை பதமடிஞ்சு எடுத்து என்ன எடுத்து கொடுக்கிற வேலையை தங்கையால செய்ய ஆரம்பிச்சார் பெருங்கூலி காதலித்தார் அதுக்காக கிடைக்கிற கூலி போவோம் அந்த கூலியை கோயில் கொலை போடுவோம் செஞ்சார் செக்கு நிறை எள்ளாட்டி எல்லை நசுக்குவார் பதம் அந்து என்ன வர்ற பதம் தெரிஞ்சுக்குவார் தில தைலம் பக்கமழை மிக உழந்தும் அந்த திலமாகிய நல்லெண்ணெய் வெளியில் வரும் வழியாக உழன்று வேலை செய்வார் பாண்டில் வரும் எருகுத்தும் பாண்டில்லாம் சுற்றி சுற்றி வருதல் வட்டம்னு அர்த்தம் வட்டமற்றமா சுற்றி வருகிற மாடை ஓட்டுவார் தன் தொழில் பெருங்கூலி தான் கொண்டு தாழாமை மிக்க திருவிழக்கிட்டார் அந்த கூலி மாறிட்டு போய் கோயில் உலக போட்டார் விழு தொண்டு விளக்கிவிட்டார் தன் தொண்டை உலகத்துக்கு விளக்கி காட்டினார் நான் இப்பவும் தொண்டு செய்கிறேன் என்பது உலகத்துக்கு நிலைநாட்டு அப்பனியால் வெறும் பேரு அவினைஞர் பலர் உள்ளார் எப்பரிசும் கிடையாத வகை முட்ட அப்புறம் இவருக்கு செக்காற்ற வேலையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வேற யாருக்கோ கொடுக்க ஆரம்பிச்சார்களாம் இடர் உழந்தே ஒப்பில் மனையில் விற்று தன் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் விற்று விளக்கேற்றார் ஒரு பொருளும் ஆண்டதற்பின் வீட்டில இருந்த எல்லா பாத்திரங்களும் சரியாச்சு விற்கிறதுக்கு பொருள் இல்ல பனி முட்ட அப்ப அவருடைய விளக்கு போடுற பனி முட்டுவது போல் இருந்தது அதுக்காக என்ன பண்ண கனவிலும் முன்பு அரிய ஆதார் கையறவாள் வருத்தம் என்பது கனவுல கூட இதுவரை அவருக்கு படல இவ்வளவு செல்வம் போயும் அவருக்கு வருத்தமே கிடையாது கோயிலுக்கு நாம இவ்வளவு வருத்தம் இருந்தால் விளக்கு போட்டோமேன்னு சந்தோஷம் இருந்தது தவிர வழக்கு போட முடியலையே என்று சொல்லுகிற வருத்தம் இது வரல வல்ல இன்னைக்குதான் வந்திருக்கு என்ன எல்லா பொருளும் வித்தாச்சா பணி முட்டியா அப்பணியால் வரும் பேரு அவர் பலருள்ளராய் எப்படி கிடையாத வகை முட்ட இருழந்து ஒப்பில் மனைவிற்று மனை விற்று எரிக்கும் அதாவது மனை முழுவதும் விற்று விளக்க வைத்தார் ஒரு பொருளும் ஆண்டதற்பின் எல்லா பொருளும் போச்சு செப்பரிஞ்சிர் மன யாரை விற்பதற்கு தேடுவார் கடைசியில் தன் மனைவியின் ஒருத்திருந்தா அவளையாவது விற்று அதுல வர்ற காசை விளக்கடிப்போம் என்று துணி விட்டான் அந்த துணிவோடு மனைவி அழைச்சிக்கொண்டு அந்த திருவெற்றியூர்ல நாலு தெரு கூடுற சந்தியில நடுவில் நிற்க வச்சு இந்த மனைவியை நான் அடிமையாக விற்கிறேன் யாரு வேணுமானாலும் விலைக்கு வாங்கிக் என்று விற்கிறார் ஒருத்தரும் இதே மாதிரி மனைவியை விற்கிற ஒரு சந்தியில வச்சு நடுத்தரை மனைவி விற்கிற நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடந்தது ஹரிச்சந்திரன் வடநாட்டுல தன் மனைவியை கொண்டு போய் நடுத்த வடநாட்டுல இருந்தவர்கள் மனைவியை வாங்கி விட்டார்கள் ஆனால் இவர்களை வாங்க மாட்டேன்ட்டா இதுதான் தமிழர் பண்பாடு இந்த ரெண்டு கதையினாலே அந்த வடநாட்டு பண்பாடு என்ன தமிழருடைய பண்பாடு என்னன்னு தெரிஞ்சு பாருங்க நாமெல்லாம் சொல்லி கதை எழுதல தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெருமையை சேர்க்க வேண்டும் உள்ளத உள்ளபடி எழுதியிருக்கார்கள் இந்த கதையில் இருந்து நாம் அவருடைய மனப்பக்குவத்தை தெரிந்து கொள்ளுறோம் அடிமையால் கூட பெண்ணை நாங்கள் வாங்க மாட்டோம் உனக்கு வேலை கொடுக்கலையா உற்று ஆனால் நாங்கள் இந்த பெண்ணை வரைக்கு வாங்கிட்டு அதுதான் பணம் கொடுத்து உனக்கு உதவி செய்ய மாட்டோம் அப்படின்ற மனமகிழ்ந்து மனவியாத்தமை கொண்டு வளநகரில் தனம் அளிப்பார் தமிழ் எங்கும் அடர்வீதி சினவிடையார் திருக்கோயில் திருவிளக்கு பணிமுட்ட கனவிலும் அவருக்கு வருத்தம் என்பதே வந்தது ஆட்சி கோயிலுக்கு போயிட்டார் பணி கொள்ளும் படம்பக்க நாயகர் அந்த திருவற்றி உள்ள சிவபெருமானுக்கு பெயர் படம்பக்க நாயகர் படம்பக்கம் என்பது ஒரு வாத்தியம் அந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு அது ஒரு மிருகங்கம் போன்ற ஒரு வாத்தியம் திருவாரூருக்கு போனா அங்க ஒரு சிறப்பான வாத்தியம் இருக்கு குடமுழான்னு பேர் ஒரு பெரிய குட மாதிரி பஞ்சமுகம் அஞ்சு முகம் பஞ்சமுக வாத்தியம்னு சிறப்பா வாசிக்கிற வாத்தியம் அதே மாதிரி திருவத்தியூர்ல படம்பக்கம் என்று சொல்கிற ஒரு பெரிய மத்தளம் அந்த வாத்தியத்தை அந்த ஊர் சுவாமி விரும்புகிறார் அதனாலே அவருக்கு படம்பக்கநாதன் பேர் அந்த ஊர் கோவில் சுவாமி இடத்திலே போனா படம்பக்க நாயகர்தம் கோயில் அணிகொள்ளும் திருவிளக்கு பணி மாறும் அமையத்தில் திருவிளக்கேற்ற வேண்டிய அகல் வச்சார் அகல என்ன ஊற்றத்துக்காக அகல் கொண்டு வந்தார் மணி வன்னர் சுடவழங்கு மாலில் யான்வன் இந்த திருவிளக்கு முட்டுப்பட்டால் நான் செத்து போகிறேன் என்று துணி உள்ளம் கொல நினைந்தார் வினை முடிக்க தொடங்குவார் திருவிளக்கு திரியிட்டு அகலெல்லாம் அகல் பரப்பு அகல் பரப்பி விளக்க பரவலா வச்சார் குனிஞ்சு கையில இருந்து உடைவாளை எடுத்து கருத்துல வச்சு அறிஞ்சு ரத்தத்தை ஊத்துற எண்ணிக்கு பதில் தம் உடம்பில் இருக்கிற ரத்தத்தையே நான் ஊத்தி எரிச்சு விடுகிறேன் என்பதற்கு வருகிறார் ரத்தம் எரியுமா எரியாதா அது கேட்கப்படாது அவருடைய எண்ணம் நான் ரத்தத்தை ஊத்தி எரிச்சு போறது எரியுமா அது என்னமோ ஆண்டவனுதான் தெரியும் தண்ணியை ஊத்து எரியன்னு சொன்னான் ஒரு சமனை என்ன நான் செய்வேன் இது முடியுமான்னு அழுதார் அந்த கோயில்ல போய் நம்ம எறிகள் சுவாமி பார்த்தா எரியும்பான் நீ இந்த குளத்துல தண்ணீருக்கு முன்னாடி ஊத்து ஊத்தி எரியவுடனே அது மாதிரி இறைவன் இந்த ரத்தத்தையே எரிய விட்டாலும் விட்டுருப்பான் முடியும் ஆனா அப்படி செய்யல அது குளத்தில் இருக்க தண்ணீர் கொண்டு வருவது சுலபம் கழுத்துல இருக்கிற ரத்த கழுத்த இருக்கிறதுக்கு இறைவன் ஒத்துக்குவானா அதனால இதை என்ன பண்ற திருவிளக்கு திருப்பி செயல் நிரம்பியால் உடனே சோபர்மான ஒரு கை மட்டும் வந்துதான் அங்கையை கண்ணுதலார் பெருகிதிர கருணையுடன் கைய பிடிச்சது மாதிரி செய்யாதே அந்த தொழிலே செய்யாதேன்னு தடுத்துட்டார் கண்ணப்பனை கண்ண நோண்ட போறது போதே நின்று கண்ணப்பன் கழுத்தை அறியறதுக்கு முன்னையே கழுத்தை அறியாதுன்னு தடுத்து விட்டார் அப்புறம் மற்றவர்கள் முன்னாக மழை உடைய உண்களுண்டருட இறைவனே காட்சி கொடுத்தார் குற்ற அது நீங்க கொஞ்சம் அறுத்தா ஏதோ காயம் இருந்தது இந்த காயம் நீங்குச்சான் ஒளி விளங்க உச்சி இன்மேல் பற்றிய அஞ்சலியினாராய் உடனே அந்த அடியார் தலைமையில கைகூட்டி வணங்கினார் அஞ்சலிய பரமர்தானம் பொற்புடைய சிவபுரையில் பொலிந்திருக்கு அருள் புரிந்தார் சூழத்துவான் அவரை அழைச்சு கொண்டு போய்விட்டார் ஆகவே அந்த நாயனார் அந்த அளவு வரையில தன்னுடைய இறுதி காலம் வரையில் விளக்கிட்டு இறைவனாலே ஆதரிக்கப்பட்டார் இன்னொரு பாட்டிலே இந்த நாயனார் வைத்து அவரை வணங்கி இனி அடுத்தார் போல இதற்கு அடுத்த சக்தி நாயனாருடைய கதையை நான் சொல்ல போகிறேன் என்று அடுத்த பாட்டுல சொல்றார்